அகரமுதலை எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனைப் பிற ஆழமான நீர்நிலையில் முதலையானது பிற வென்று வென்றுவிடும் ஆனால் நீர்நிலையை விட்டு நீங்கி தரைக்கு வந்தால் பிற மிருகங்கள் கொன்று கொன்றுவிடும் தரையிலேயே வாழும் மிருகங்கள் தண்ணீரில் நிலைத்து நின்று முதலையோடு சண்டை போட முடியாது அதனால் முதலை அந்த மிருகங்களை கொன்றுவிடுகிறது தரையிலே முதலையால் இயங்க முடியாது அதனால் பிற மிருகங்கள் முதலையை வென்றுவிடும் இடந்தான் முதலையின் வெற்றிக்கும் தோல்விக்கும் காரணமாக இருக்கிறது பலமுள்ள எதிரியை வெல்வதற்கும் இடந்தான் காரணமாக இருக்கும் என்ற உண்மை இந்த உதாரணத்தின் மூலம் இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இக்குரட்பாவில் பகைவன் தோல்விக்குரிய இடம் நோக்கி போர் செய்ய வேண்டும் இதற்கு இலக்கண கோணத்திலே பிரிது மொழிதல் அணி என்று பெயர் விவேக சிந்தாமணி என்கிற ஒரு நூலிலே மேற்கோளாக இந்த பாடலை பார்க்கலாம் யானையைச் சலந்தனில் இழுத்த அக்கரா பூனையை நிலந்தனில் பிடிக்கப் போகுமோ தானையும் தலைவரும் தலம் விட்டு ஏகினால் சேனையும் செல்வமும் தியங்குவார்களே யானை ஒன்றினை தான் வலிமையோடு இருக்கும் நீர்நிலையில் பற்றி இழுத்த முதலையானது தான் இருக்கும் இடத்தை விட்டு தரையில் வந்து ஒரு பூனையை பிடிக்க முடியுமோ என்பது இந்த பாடலின் பொருள் இது இது உதாரணம் படைகளும் அவற்றின் தலைவர்களும் தாங்கள் இருக்கும் இடத்தை விட்டு வலிமை குறைந்த இடத்திற்கு சென்று விட்டால் படைகளும் பொருளும் வலிமை குறைந்து பகைவரிடம் அகப்பட்டு செய்வதறியாது மயங்குவார்கள் என்பது இந்த பாடலின் கடைசி பகுதி முதல் பகுதி உதாரணம் திருஷ்டாந்தம் என்போம் அந்த திருஷ்டாந்தத்தினால் சொல்லப்படுகிற கருத்து மூன்று நான்காவது வரியிலே இருக்கிறது இந்த பாடலில் முதலை நீரில் இருந்தால் யானையையும் கொல்லும் அதுவே வெளியில் இருந்தால் நாய்கூட அதனை கொன்றுவிடும் சுய அல்ல இடத்தின் வலிவே பெரிது என்கிறது சம்ஸ்கிருத மொழியிலுள்ள சுபாஷிதலோகம் ஒன்று தக்க இடத்தில் இருக்கிற தாமரைக்கு வருணனும் சூரியனும் நண்பர்கள் அதாவது தண்ணீரில் இருக்கிற தாமரைக்கு வருணனும் வெயிலும் நண்பர்கள் இடம் விட்டு பெயர்ந்தால் அவர்களே அழுகலையும் காய்தலையும் தருவர் தாமரை தண்ணீரை விட்டு பிரிஞ்சுதுன்னு சொன்னால் மழையானது அழுகலை கொடுக்கும் சூரியனானது வெயிலானது வாட வைத்துவிடும் என்றும் மற்றொரு சம்ஸ்கிருத சுபாஷித ஸ்லோகம் இருக்கிறது ஜீவக சிந்தாமணி நானூற்றி பாடல் சொல்கிறது ஆழமான நீரில் முதலையை காட்டிலும் வலிமையானது ஒன்றும் இல்லை இனி பதவுரை பார்ப்போம் முதலை முதலையானது நெடும் புனலுள் ஆழமுடைய தண்ணீரில் பிற மற்ற உயிரினங்களை வெல்லும் வெற்றி கொள்ளும் புனலின் அந்த நீரை விட்டு நீங்கின் விலகுமானால் கரைக்கு வருமானால் அதனை அம்முதலையை பிற மற்ற உயிரினங்கள் அடும் வெற்றி கொண்டு விடும் முதலையானது ஆழமுடைய தண்ணீரில் மற்ற உயிரினங்களை வெற்றி கொள்ளும் அந்த நீரை விட்டு விலகுமானால் கரைக்கு வருமானால் அம்முதலையை மற்ற உயிரினங்கள் வெற்றி கொண்டு விடும் எல்லோரும் தன்னுடைய இடத்தில் வலிமையுடையவர்களாக இருப்பார்கள் என்பது கருத்து நெடும் புனலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பிற அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள்